रूपाये, रूपाये, नमो वेदांत वेद्याय சச்சிதானிணே बुद्धि வேதாந்தியாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே சிம் முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சவன பிரருச்சன்மராசோ சர்வோ दर्पहा दर्पदो தர்பர்போ திருப்து பராஜிதுர்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கொண்டிருந்தோம் திரும்ப அந்த பாஷ்யத்தை படிக்கணும் நக்கியா தாரணா எஸ் பிரணிதானாதிஷு धार्यते भावना ோப்பித் துனேனாத் துர் க்ேஷோதிகா அவியசேதா அவரத்வச்சுரங்கசு பாஷியம் பார்த்து கொண்டிருக்கோம் அல்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 நிருபாதிக்கமாக இருக்கிறதுனால அவரை வந்து தியானத்தில் வந்து தரிக்க முடியாது இருந்தாலும் நம்ம தி திரத கைஷித் துக்கேன தாரியத்தை ஹ்தயே तस्मा துர் भगवान நிறைய முயற்சி பண்ணும் உலக விஷயங்கள் எல்லாம் முற்றிலும் விட்டுட்டு அவரே கத்தினா தான் வந்து உணர முடியும் இல்லாட்டி நம்மளை பகவானை ஒரு பக்கம் வச்சுட்டு உலக விஷயத்தையெல்லாம் பெருசாக நினச்சின்னு இருந்தால் முடியாது ஆகவே நீ இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இல்லையா ஆக தியாகம் பண்ணுறதில் தாத்பரியத்தை சொல்கிறாரு ஆக எல்லாம் வந்து அர்த்தகாம தர்மங்கள் எல்லாம் தியாகம் பண்ணினாத்தான் பகவானை ஹிரதயத்தில் தரிக்கிறது ஹிரதயம் பகவான்னால் என்ன பரம ஆனந்தம் ஆனந்தத்தை மனசில் எப்போவும் ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னால் ஆசை இல்லாமல் இருக்கணும் ஆசை இல்லாமல் இருக்கணும்னா எந்த விஷயத்துலையும் நமக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது ஒரு அட் ஒரு அட்ராக்ஷன் ஒரு அட்ராக்ஷன் அது இது ஈர்ப்பெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் பேசாமல் அமைதியாக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 அந்த பகவான் வெளிப்பட்டுண்டே இருக்கிறதுங்கிறது கடினம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் அதுக்கு பகவத்கீதை வாக்கியத்தை கா மேற்கோள் காட்டினார் உடம்பில் ரொம்ப அபிமானம் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கான் அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அவ்விய ஆசக்த சேத்தசாம் தேஷாம் க்ளேஷகா அதிக தரகா இதை இருக்கார் ஆச்சாரியர் தேஷாம்னா என்ன அர்த்தம் தேஷாம் அர்த்தகாமேஷு அசக்தானாம் அர்த்தகாமேஷு சக்தானாம் தேஷாம்னா தர்மார்த்தகாமேஷு சக்தானாம் அப்படியே போடலாம் தர்மார்த்தகாமத்தில் மனசை வைத்திருக்கிறவர்களுக்கு விஷய சுக்கத்தில் மனசை வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட இந்த பிரம்ம வஸ்துவை புரிஞ்சிக்கிண்டு அதிலேயே மனசை வைக்கிறதுங்கிறது கிளேஷா அதிக தரகா கிளேஷாங்கிறார் அதாவது லௌகிக்க வாழ்க்கையில் விஷய சுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஏன் வச்சுங்கோ அதாவது அதர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கிறவன் தர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கிறவன் தர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் முடியாது கிளேஷா இந்த நிர்குண பிரம்ம ஜானங்கிறது அவனுக்கு க்ளேஷம் அவ்விய அவ்வியக்தே ஆசக்த சேத்தசாம் தேஷாம் க்ளேஷாக அதிக தர தேஷாம்னா என்ன அர்த்தம்னா இதான் அவர்களுக்கு தேஷாம்னு சொன்னால் அவ்வள்தத்தில் மனசை வைக்கணும்னு நினைக்கிற அவர்களுக்கு அதிக தரமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அனாயாசமாக பகவானை நினைக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜைக்கு போனால் சீக்கிரம் எப்போ திரும்பலாம் முடிஞ்சால் கிளம்புறதுக்கு தானே பார்க்குறானே தவிர சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஆனந்தமாக உட்காந்துட்டுருக்கலான்னு இருக்கா தோணுமா எப்போ பூஜை முடியும் எப்போ பொங்கல் கொடுப்பாங்க அதுதானே பார்க்கும் பூஜை எப்போ முடியும்னு தான் நமக்கு தோன்றுறது பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுருக்கேன் பூஜையெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே இதுலையே மனசை வச்சு அதுவே அது ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதில் மனசு இருக்குது இப்போ நமக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும் பூஜையை சீக்கிரம் முடிச்சுட்டு மற்ற காரியத்தை பார்க்கணும் ஃபோனை பார்த்துட்டு இருப்போம் என்ன பண்ண போகிறோம் வேறு அதை நோண்டின்னு உட்காந்துட்டு இருக்கப்போ சீக்கிரம் முடிஞ்சிது அப்படின்னு இப்போ விஷ்ணு சாஸனா பாஷ்யம் காலம்பறை ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் கிளாஸ்னு வச்சுக்கூடேன் இடையில் ஒரு பத்து நிமிஷம் வேணால் கைகாலெலாம் அலமின்ட்டு வரத்துக்கு போகணும் மற்ற நேரமெல்லாம் எல்லாருக்கும் வந்து ஜூஸ் தான் கொடுப்போம் பானகம்தான் கொடுப்போம் அப்படி நேரம் இருப்பால நீங்கள் வேணால் படிங்கோ சுவாமி வாரத்தில் வாரத்தில் ஒரு நாளைக்கே உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்குறது பெரிய விஷயமாக இருக்கிற போது என்ன இது வந்து இப்படியா என்ன முடியுமாண்ணா அதுக்கு தான் ஏன்னா மனசு அதில் ஒரு பக்கம் இருக்கிறவர்களுக்கு கஷ்டம்னு அர்த்தம் அதை விளக்கி சொல்கிற அவ்வக்தாசக்தசாம் தேஷாம் க்ளேஷா அதிக தரஹா இது சொல்லப்போனால் ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த சுலபங்கிறது தான் பக்குவம் இருந்தால் மெத்த சுலபம் பக்குவம் இல்லைன்னா மெத்த கடினம் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் பக்குவம் இல்லைன்னா பக்குவம் இல்லாமல் வே சன்னியாசம் வாங்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உட்காந்து காலமரத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரஸ்தான வந்து எப்படி ஒரு மாதத்தில் முடிச்சாகணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா கிளேஷாக அதிக தர கிளேஷாக அதிக தரம் ஒரே மாதத்துக்குள்ளே பிரஸ்தான திரையத்தை பாராயணம் பண்ணி பாஷ்யத்தை பாராயணம் பண்ணி கொஞ்சம் அர்த்தத்தையும் பார்த்துவிடணும் அப்படின்னு ஒரே மாதத்துக்குள்ளே பண்ணுறதுன்னு வச்சோங்களேன் ரொம்ப நேரம் ஆகாது நூற்றி மணி நேரம் ஆக போகிறது இந்த மணி நேரத்தை ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பிடிச்சி பண்ணி ஆகணும் அப்போ மாதிரி பண்ணணும்னா என்ன அதில் மனசு இருக்கணுமே இருக்காது கிளேஷா அதிக ஒரு மணி நேரம் உட்காந்து எந்திரிக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கிற போது அதிக தரகா கிளேஷா நமக்கு அதில் தத் பிரசாதத்தகான்னு போட்டார் பகவான் ஆச்சாரியார் எழுதினார் ததாபி தத் பிரசாதத்த அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் அது மாதிரி முடியாது ஜென்மாந்தர சகசிரேஷு பாவனாயோகாத் எத்தையோ ஜென்மாவில் இதையே நினச்சி நினச்சி ஏதோ ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்தான் பாயும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் வெம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வின்று வீடுற்றேன்னு மாதிரி அவ்வளோ சுலபம் இல்லை ஆசிரமம் வாங்கிட்டால் கூட சந்நியாசம் வாங்கிட்டால் கூட இந்த லைஃபுக்கே வந்தால் கூட டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரோவேர்ட்டடாக இருக்கிறது இன்ட்ரோவெர்டாக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அதாவது அகநோக்கி இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படிங்கிறார் அதனால் அவ்வக்தா கத்திகி தேகவத்பிஹி அவ்வக்தாஹி கத்திகி அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஆச்சாரங்க என்ன சொல்கிறக்காருன்னு நான் பார்க்கல ஞாபகம் இல்லை எனக்கு சங்கரபாஷ்யத்தில் அதில் பார்த்தா தெரியும் இந்த ஸ்லோகத்துக்கு அங்கே என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு கீதையில் ஆக தேகவத்பிகி தேகவத்பிகின்னா சரீரத்தில் ரொம்ப அபிமானம் வச்சுன்னு இருக்கணும் எப்போ பார்த்தாலும் சரீரத்தில் அவர் ரொம்ப இன்ட் அர்த்தம் அவனுக்கு ஜீவ புத்தி ஜீவ புத்தியே ப்ராப்ளம் எப்போ பார்த்தாலும் விஷே தேக புத்தி தேக வேண்டிய விஷயத்தில் புத்தி போகிறதே தவிர தேகத்தை மறந்து மீ மறந்துங்கிற பாருங்கள் அப்படி மெய் மறந்து தேகத்தை மறந்து அன்ட் அந்தர்முகமாக போகிறதுக்கான மெச்சூரிட்டி இல்லாததினால தேகவத்பிகி அவர்களை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு சுத்த சைதன்யம் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்தியம் காரணம் நீ இல்லைன்னா தூங்கி போயிடுவான் தூங்கி போயிடுவோம் இல்லாட்டி விட்டா போறேன்னு போயிடுவோம் அடுத்த கிளாஸுக்கு வரவே மாட்டான் தேகவத்பிஹி அவ்யக்ததி துக்கம் அபாப்பியே தேகவத்பி தேக அபிமானவதிகி இந்த அவ்வியக்தா கத்திகி அதான் பியாண்ட் சென்ஸ் பர்செப்ஷன் பியாண்ட் தாட்ஸ் அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே பிடிவிட மாட்டேங்குது அவ்வக்தா கத்திஹி துக்கமாப்பியே ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறார் ரொம்ப நாள் ஆகணும் இதிலையே இருந்து பகவானோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வரணும் அதனால் துர்தரகா துர்தரகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த தத்துவத்தை பரமார்த்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் புரிஞ்சு அதில் நிஷ்டையில் இருக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறார் தேர்ஃபோர் என்னென்னா துர்தரா ஜனமஹா முடிஞ்சு போச்சு அது அடுத்தது அப்படி பகவானுடைய வாக்கியம் இருக்குங்கிறார் அப்புறம் அபராஜிதாக்க அர்த்தம் சொல்கிறார் நந்தரைஹி ராகாதிபிஹி பாஹ்யை ரபி தானவாதிபிகி சத்ருபிஹி பராஜிதா இபராஜிதா யாராலையும் ஜெயிக்க முடியாதவர்னு அர்த்தம் யாராலையும் ஜெயிக்க முடியாதவர் ரெண்டு வகையான சத்ருக்களை சொல்கிறார் இங்கே ஒன்று பாஹியசத்ரு இதுவும் இங்கே ராட்சசார்கள் தானவாக தானவாகன்னா பகவான் வந்து நிறைய ராட்சசர்களை கொன்றார்கள் அப்படிலாம் படிக்கிறோம் மகாவிஷ்ணு நிறைய ராட்சஸர்களெல்லாம் தா அப்பப்போ தர்மத்துக்காக துஷ்கிருதாம் விநாசாய சாது நாம் பரித்ராணம் சாது பரித்ராணம் துஷ்கிருத விநாச இதை பண்ணுறதுக்காக அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிற ஒரு அழிக்கிறார் இல்லையா ஆக பாஹ்யமாக இருக்கிற சத்ருக்களையும் அழிக்கிறவர் உள்ளுக்குள்ளேயும் ஒரு சத்ருவும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு ராகத்வேஷங்கள்லாம் கிடையாது ஆஹ் ராகாதிபி ஆந்தரை ந என்னோட மனசுக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷம் என்ன வந்து ஜெயிச்சு கொடுத்து ராகத்வேஷங்கள் ஜெயித்து விட்டது நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பகவான் சொல்லுவாரா என்ன பண்ணுறதப்பா நானும் மாட்டின்னு விட்டேன் எனக்கும் ராகத்வேஷங்கள்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார அப்படி இருந்தால் அவரை பூஜை பண்ணுவோமா வேண்டுதல் வேண்டாமை இலான் அதனால் சொல்கிறார் பகவானுக்கு ராக புரிவாய் லைந்தவித்தான் ராகதிபி ஆந்தரைி சத்ருபிகி ந பராஜிதா ஒரு பொழுதும் அவராக உள்ளுக்கு அகச்சத்துருக்களாலோ புறச்சத்துருக்களாலோ வெல்ல முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து என்ன ஆகிடும்னா அப்பப்போ ராகத்வேஷப்படி போயிட்டு பண்ணிவிட்டேன் தப்பும்போம் அதுக்கப்புறம் திரும்ப திருந்திக்கணும்னு நினைப்போம் பகவானுக்கு அப்படி கிடையாது ஆஹா அபராஜித்தஹா ஆஹா அவருக்கு அகப்பகையும்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 ஓ மனமே ராகத்வேஷத்துக்கு மாட்டிக்காதே அது வந்து மறுபடியும் ஜென்மாவுக்கு காரணமாயிடும் என்னுடைய பிற எனக்கு துன்பத்தை தர்றதுக்கு காரணமாயிடும் ஆகையினால் குருநாதர் சொன்ன ஞானத்திலேயே இருந்து பேசாமல் அமைதியாக உட்கார் அப்படின்னு தன்னோட மனதுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஆஹா என்ன பராஜிதா அபராஜிதா ஜிதஹான்னா என்ன அர்த்தம் வெற்றி பராஜிதான்னா மற்றவனால்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 சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் நவ் அண்ட் தென் இப்போ அப்போது நம்ம சக்சஸ் ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அவர் சக்ஸஸ்ஸும் கிடையாது அவருக்கு வந்து எவர் சக்சஸ் நெவர் ஃபெயிலியர் பர்சன் இஸ் கால்ட் அபராஜிதா இங்கிலீஷில் சொல்லிவிட்டேன் அபராஜிதா இப்போ அது புதுசாக ஒன்று Vishwamurthir சரி Vishwamurthir மகாமூர்த்தி ூப்மூர்மூ மூர்த்திஷத்தான ஒரே மூர்த்தி ஸ்லோகம் மூர்த்தி விஸ்வமூர்த்தி மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி அமூர்த்திமான் அநேகமூர்த்தி சதமூர்த்தி ஏ ஆறு மூர்த்தி வந்திருக்கு மூர்த்தி நான் நினைக்கிறேன் மூர்த்திங்கிற சப்தம் ஸ்திரீலிங்கம் நினைக்கிறேன் மூர்த்தி மூர்த்தி மூர்த்தையாக ஹரி புல்லிங்க மாதிரி ஞாபகம் இல்லை இருந்தாலும் ஓகே சில சமயம் அது சேர்ந்தாலும் மாறும் இருக்கட்டும் படிப்போம் பாஷியம் படிப்போம் விஸ்வமூர்த்தி அசிய சர்வாத்மகாத் இஸ்வமூர்த்தி விஸ்வமூர்த்தி ந விஸ்வமூர்த்தி நான் விஸ்வரூபா விஸ்வமேவ மூர்த்தி அஸ்ய முதல்ல விஸ்வஸ்மயினமாக படிச்சுருக்கோம் அதே அர்த்தந்தான் வேறு விதமாக சொல்கிறார் சர்வாத்மகத்வாத் எல்லாவற்றுக்கும் அவர் ஆத்மாவாக இருப்பதால் சஹசிரசீருஷா புருஷான்னு சொல்கிற மாதிரி ஆக விஸ்வம் அஸ்ய விஸ்வமேவ மூர்த்தி ஏவங்கிறது நம்ம போட்டுக்க வேண்டும் இந்த பிரபஞ்சமே அவருடைய வடிவமாக இருக்கிறது ஆக பிரபஞ்சமே பகவானுடைய ரூபமாக இருக்கிறது பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இயம்மே பின்னா பிரகிரு ரஷ்டதா கீதையில் பகவான் சொல்கிறார் நானே எட்டு விதமாக பிரிஞ்சிருக்கேன் आपहा ஆபா அனலஹா கம் मनहा மனஹா புத்திஹி சூஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் நான் தாங்கிறார் என்னுடைய அபராப் பிரகிரு என்னுடைய பராப்ரகிருதி அபராப்ரகிருதிங்கிறார் ஏதோனீ பூத்தி சர்வீத்ய அஹம் கிருஷ்ணஸ் ஜகத பிரபவ பிரலயஸ்தரதம் நானியஸஸ்து தனஞ்சயாவது அத்தாய் ஆஹா வி அசிய இவருக்கு விஸ்வமே மூர்த்தியாக இருக்கிறார் இருக்கிறது எதனாலேனா சர்வாத்மகாத் எல்லா எல்லாவற்றிலும் ஆத்மா எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருப்பதால் அதனால் விஸ்வமூர்த்திகின்னு அவருக்கு பேர் ஆகவே விஷமூர்த்தே நம விஷமூர்த்தே நம அடுத்தது மகாமூர்த்தி அர்த்தம் ஷேஷப்பியங்க அகத்த மூ மகாமூர்த்தி இது வந்து ரங்கநார் எல்லா கோயிலையும் அனந்தபத்மநாபன் எல்லாம் சொல்கிறோமே அவரே தான் சேஷ பரியங்க பரியங்கம்னால் கட்டில் பெட்டு போட்டிருக்கோம் இல்லையா கட்டில் அந்த சேஷ பரியங்கம்னு சொன்னால் ஆதிசேஷனையே மெத்தையாக போட்டுருக்கார் போட்டு அதில் ஷாயினாக அதில் படுத்துன்ட்ருக்கிற மூர்த்தி மகத்தீ மூர்த்தி பெருஷாரு ஸ்ரீ ரங்கநாதரை தான் சொல்கிறார் ரங்கநர் பேரில் ஒரு அுதமான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் சங்கராஜர் ஆதிசங்கர் பண்ணியிருக்கார் ஆ மகதீ மூர்த்திஹி ரொம்ப பிரம்மாண்டமான மூர்த்தியாக இருக்கார் பார்த்தா இந்த வந்து பார்க்குறோமே அனந்தபத்ர சுவாமி கிழமை மூணு கதவு இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது மூர்த்தி பரிஷாக இருக்குது மகத்தீ மூர்த்தி மகத்தீ மூர்த்திஹி மகான் மூர்த்திகின்னு போடலை பரத்துட இதுலேருந்து ஸ்ரீலிங்கம் தெரிஞ்சுக்கணும் மகத்தீ மூர்த்திஹி மகத்தீ மகத்தியோ மகத்தியா ஸ்ரீலிங்கமாக புல்லிங்கமாக சந்தேகம் வந்து விடுத்துனா இந்த மாதிரி அவரே போட்டு விட்றாரு பாருங்க மகத்தீ மூர்த்திஹி மகா ம மூர்த்திஹி இ மகாமூர்த்தி ஆ பெரிய வடிவம் ரூபம் பிரம்மாண்டமாக இருக்கார் பெருமாள் வந்து சேஷசயனம் பண்ணின்னு இருக்கார் அப்புறம் சேஷங்கிறது வந்து பூமியை தாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆதிசேஷன் தான் பூமியை தாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த ரூபமாக இருக்கிற பூமியாகவும் இருக்கார்னு சொல்ல முடியும் இந்த பிரபஞ்சமே ஹோல் பூலோ பூலோ பூ பூகோளமே பூமி அதை அதை தாங் வந்து அவரே அந்த ரூபமாக இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல அவரும் சேஷ சேஷனமும் இவர் தான் சேஷன் வேறு சேஷ சாயி வேறேன்னா சேஷம்னா யார் ஆதிசேஷன் ஆதிசேஷ சாயி ஆ சேஷ சாயி அப்போ ஆதிசேஷன் வேறு சாயி வேறு இப்போ அப்புறம் விசாரம் பண்ண ஆரம்பித்தா விசிஷ்டாத்தில ஆரம்பிக்கும் ஆதிசேஷன் ஜீவனாக இல்லை பரமாத்மாவே அவருக்கு உட்கார்ந்துருக்காரு அதனால அவருக்கு விசேஷமாக அவர் நித்திய சூரி அதெல்லாம் சொல்லி ஆனும் ஆதிசேஷன் சொன்னால் அதெல்லாம் அவளுக்கு சில இதெல்லாம் இருக்குது ஆதிசேஷன் வந்து ஜீவனில் வந்து பகவான் இருக்காருன்னு அர்த்தமாக இல்லையா ஜீவன் ஆதிசேஷன் ஜீவன் மகாலட்சுமியே ஜீவன் சொல்கிற போது மகாலட்சுமி ஜீவன் நான் நினைக்கிறேன் எந்த மத்தம் ஞாபகம் இல்லை வடகில தெங்கலையில் இருக்கு எந்த குரூப் மறந்து போயிடுத்து ஒரு இவர்களில் ஒரு குரூப் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் மகாலக்ஷ்மி வந்து நாராயணனுக்கு சமம்னு ஒரு கட்சி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 ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படிதான் போடுவா பத்திரிக்கைகள் ஹரி சர்வோத்தம ஹரி சர்வோத்தமன் வாயு ஜீவோத்தமன் வாயுன்னா ஆஞ்சநேயர் அவர் ஜீவோத்தமன் அப்படி போடுவோம் பத்திரிக்கை வாகத்தில் கல்யாண பத்திரிகை போட்டாலோ பூனல் பத்திரிக்கை போட்டாலோ எல்லாம் இப்படி தான் போடுவோம் அது துவைத்திகள்லாம் போடுற போது அது மாதிரி இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா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 அஹா அப்பேர் பட்ட ரூபமாக இருக்கார் சாந்தம் புஜகம் புஜகம் நாம்புஷயம் ஷேஷப்பரியங்க அய்ய அப்ப மக்தீ மூலம் மகாமூர் அடுத்தது தீப்மூனமய மூத்தி எஸ் இேச்சையிருத்த தைஜசி மூர்த்திஹி தீப்தா அசை இவா தீப்த மூர்த்தி தீப்தா தீப்த மூணு அர்த்தம்னு சொல்கிறார் தீப்தான்னா ஞானமயி ஞானமயி மூர்த்தி அறிவே வடிவானவர் ஞானமூர்த்திஹின்னு அர்த்தம் ஞானமேவ மூர்த்திஹின்னு அர்த்தம் ஞானமே மூர்த்தி பகவானோட ரூபம் என்னன்னு கேட்டால் ஜானம் ஞானம் ஞானத்துக்கு என்ன ரூபம் இருக்குது ஞானம்னா புரிகிறதா புரியறது இல்லையான்னா நாலெட்ஜ் நாலெட்ஜுனா உனக்கு புரியுறதா புரியலையாண்ணா புரிய புரியறதேண்ணா நாலெட்ஜுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது சொல்லுன்னா சொல்ல முடியுமா அதுதான் ஃபார்ம் நாலெட்ஜுக்கு நாலெட்ஜுனா எனக்கு புரியுறது ஆனால் நாலெட்ஜுக்கு என்ன ஃபார்ம் இருக்குதுன்னு கேட்டால் ஃபார்ம் தெரியாது ஏன்னா அந்தக்கரணத்தில் விற்பி ரூபம் மைண்டே மைண்டுக்கே ஃபார்ம் தெரிய மாட்டேங்கிறது மைண்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் தாட்டுக்கு என்ன ஃபார்ம்னு கேட்டால் அஹ ஞானமய மூர்த்தி ஆ தீப்தமூர்த்தையே நம ஞானமூர்த்திங்கிற அறிவுமயமான மூர்த்திங்கிற அல்லது இன்னொரு அர்த்தம் ஸ்வேச்சையிருத்தா தேஜசீ மூர்த்தி தேஜஸ்ஸுங்கிறது ஹிணியகர்பன் அதாவது சமஷ்டி தேஜஸ் சமஷ்டி தைஜஸ் மூர்த்தி தைஜசின்னு போட்டிருக்கு தைஜசி மூர்த்தி சர்வ் அர்த்தம் ஆம்னீஷியன்ட்டுன்னு அர்த்தம்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 சகுண சைத்தன்யம் முதல்ல சொன்னது நிர்குண சைத்தன்ய மூர்த்தி நிர்குண சைதன்ய ரூபம் ஸ்வரூபம் ரெண்டாவது சொல்கிறது சகுண சைதன்ய சகுண சகுணஸ்வரூபம் சகுணப் பிர மூர்த்தி ரூபம் அப்படின்னு அர்த்தம் அதனால் சகுணமூர்த்தியும் வந்து ஞானம் தானே அறிவு ஆம்னே சர்வஜ மூர்த்தின்னு அர்த்தம் முதல்ல சொன்னது சாமானிய சர்வஜம் ரெண்டாவது சொல்கிறது விசேஷ சர்வஜம் முதல்ல சொல்கிறது கான்ஷியஸ்னஸ்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 பேரறிவுங்கிறது தீப்தா ஞானமயி மூர்த்தி ஸ்வேச்சையாக கிரகித்தா தைஜசி மூர்த்தினு சொன்னால் வாலறிவு வாலறிவுன்னு என்ன அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சவன் சர்வஜன் அர்த்தம் ஆ சோபாதிக் ஈஸ்வரன் சோபாதிகம் பிரம்ம அது நெருபாதிகம் முதல்ல சொன்ன தீப்த மூர்த்தி முதல்ல எல்லாமே தீப்தமூர்த்திக்கு தான் சொல்கிறார் தீப்த மூர்த்தி இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாங்கிறார் நீ நெருகுண பிரம்மமாகவும் அர்த்தம் பண்ணலாம் சகுண பிரம்மமாகவும் அர்த்தம் பண்ணலாம் நிர்குணமாகவும் சகுணமாகவும் இருக்கிற மூர்த்திக்கு பேர் என்னதுன்னா தீப்தமூர்த்தை தீப்தமூர்த்தி அடுத்தது அமூர்த்திமான் கர்ம நிபந்தனாமூர்த்தி அசிய ந வித்தியதே இமூர்த்திமான் ரொம்ப அழகாக புதுசு புதுசாக அர்த்தம் வச்சுன்னு அதாவது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 ஆகவே இவருடைய ரூபம் எல்லாமே என்னதுன்னா நம்மளை மாதிரி சம்சாரி இல்லைன்னு அர்த்தம் அசம்சாரி மூர்த்தி நம்மளாம் சம்சாரி மூர்த்தி நம்முடைய இதெல்லாம் சம்சாரி மூர்த்தி அவர் அசம்சாரி மூர்த்திஹின்னு அர்த்தம் அடுத்தது அநேக மூர்த்தி அவதாரேஷு ஸ்வேச்சையோகானாம் உபகாரிணீ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 பகவான் வந்து ஸ்வேச்சையா லோகான் லோகானாம் உபகாரிணீ உபகாரிணீ மூர்த்தி மூர்த்தி மூர்த்தி மூர்த்தையங்க மூர்த்திங்கிற பஹ்வீ மூர்த்தி இதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம் க்ளேஷ அதிவிபுல சேஷாங்க பரேஷாத்வாத் நிறைய இவர் கொடுத்துருக்கார் மூர்த்தி கர்த்தரிஷ்டவே மகாத்மன ஓகே பஹ்வீ மூர்த்தி ஆகோ உலகத்துக்கு உபகாரம் பண்ணுறத்துக்காக பல வடிவங்களை பஜத்தை நீகரிச்சுன்ருக்காரன் அர்த்தம் ஆகையினால் அவருக்கு பேர் அனைக்க மூர்த்தின்னு பேர் அடுத்தது அவியம் அக்கூர் நம அடுத்த நனேமூர் அய்ய தயம் ஈதத்தை அவர் அநேகமூர்த்தியாக இருந்த போதிலுங்கிறர் எதப்பி அநேகமூர்த்தித்வமஸ் இவர் பல்வேறு ரூபங்களாக தன்னை காட்டிக்கொண்டிருந்தாலும் ததாபி அப்படி இருந்த போதிலும் அயம் ஈதருஷா ஏவ ஈதா ஏவ இவர் இப்படித்தான் உண்மையிலே இவர் எப்படிப்பட்டவர் ந நவ்யஜதே இது அதாவது இவர் யார் கண்களுக்கும் புலப்படாதவர் சர்வப்பிரமாண அகோச்சரான்னு அர்த்தம் சர்வப்பிரமாண அகோச்சர வியா என்ன அர்த்தம் என்னது யூ கேன் கன்சீவ் கன்சீவ் நீ வந்து அதை முடியும் இது வந்து இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ விஷயமாகாதுன்னு அர்த்தம் சர்வப்பிரமாண அவிஷய் சர்வப்பிரமாண அகோச்சரவாத் ஆகையினால் அவ்வியா அடிக்கடி சாஸ்திரத்தில் பார்க்குறோம் பகவானே சொல்றார் அவ்வியம் வியக்திமாப்பம் மாம் மாம் அபுத்தயாங்கிறார் கீதையில் அதாவது அவ்வியமான என்ன வியக்தமானவனாக முட்டால் நினைக்கிறாங்கிறார் அபுத்தயா பரம்பம் அஜானந்தா மமாவியம் அனுத்தமம் ஏழாவது அத்தியாயத்தில் இருக்குதுன்னு ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயமும்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 विकल्पजा विकल्पजा ூர்ப்பூ அத ஒன்றும் வேண்டாம் ஒரே பெருமாளுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு அலங்காரம் காலம்புரம் ஒரு அலங்காரம் மத்தியானம் ஒரு அலங்காரம் சாயங்காலம் ஒரு அலங்காரம் பண்ணுறாங்க ஆஹா மூர்த்தையா அதாவது அறிவே வடிவான ஆண்டவனுக்கு பல்வேறு விதமான பௌத்திக ரூபங்கள் இதெல்லாம் அபௌத்திகம் வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பகவானோட சரீரம் அப்ராகிருத சரீரம் அப்ராகிருத சரீரங்கிறது வந்து அப்படித்தான் ப்ராகிருதம் இல்லை நம்ம சரீரமெல்லாம் ப்ராதம் அதனால் பகவானுடைய சரீரம் அப்ராக்கிருதம் பிராகிருதத்துக்கு அப்பாற்பட்டது அபௌத்திகம் அப்ராக்கிருதம் அபௌதிகம் பௌத்திகத்திலாம் வராது ஆகையினால் நூற்றுக்கணக்கான மூர்த்தியாக காமிச்சுருக்கார் சதமூர்த்தி விஸ்வாதிமூர்த்தித்வம் எதா அத்தாஏவ சதாநனகா இதுவரைக்கும் சொன்னது விஸ்வாதிமூர்த்தத்வம் எதா அத்தகாய சதாநனகா இப்படி சதாநணகான்னா அந்த சதம் சதங்கிறது இந்த சதம்ங்கிற சப்தத்துக்கு சஹசிரங்கிற சப்தத்துக்கெல்லாம் கவுண்ட்லெஸ்னு அர்த்தம் எண்ணற்ற அப்படின்னு அர்த்தம் நூறுன்னு போடப்படாது நூறு ஆயிரம்லாம் எழுதப்படாது நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத ஞானத்தை வச்சுண்டு ஆகினாலும் இங்கே சதசப்தம் சகசிரதம் எது வந்தாலும் அசியா சத அப்படின்னு அர்த்தம் கவுண்ட்லெஸ் அர்த்தம் எண்ணட்ர தமிழ சொன்ன ஆதாகிருத்தே சந்தித்து நிறைய விளக்கங்கள் கொடுக்குறார் இவர் நந்திருஷேப்புஷா பசிய கஷ்டைன ஹுதா மனிஷா மனசா அபிளு எஜே நம் விதூரம்தே வேதமந்திரங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுற அப்புறம் அடுத்தது சத்தன பார்த்துட்டோம் இல்லையா சத்தன ஆனனா மொஹம்னர்தம் சத்தன சஹசிரா சகசிரஷ புருஷா சகசிராட்சச சொல்கிறோம் இல்லையா गजम கஜம் ந யானை ஆனம் யானை முகம் அஹ ஆன அப்படின்னா விஸ்வாதிமூர்த்தித்வம் எத அதான அதாவது இதில் என்ன சொல்கிறார் இந்த சதமூர்த்திங்கிறதுக்கு அர்த்தம் பல்வேறு வகையான விதவிதமான ரூபங்கள் இப்போ கொசு கொராகனா இருக்கேன் இந்த ரூபம் ஹியூமன் ஃபார்ம் எல்லா ஃபார்மும் அந்த கான்ஷியஸ்னஸில் சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கான் அந்த அந்த தூய உணர்வில் எல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டிருக்கு அந்த உணர்வு தான் எல்லாவற்றிலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் சதமூர்த்தி அப்படிங்கிறார் ஆக இங்கே என்ன சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா ரூபங்கள் வழியாகவே சைத்தன்யத்தை தான் பார்க்கணும் எப்படி எல்லா ஆபரணத்துலேயும் ஸ்வர்ண தரிசனம் பண்ணணுமோ அதே மாதிரி சர்வ சர்வ வஸ்துக்கள்லேயும் சர்வநாம ரூபங்கள்லேயும் நீ வந்து சைத்தன்யத்தையே தரிசனம் பண்ணணும்னு அர்த்தம் சைத்தன்யத்தையே தரிசனம் பண்ணணும் எப் சைத்தன்ய திருஷ்டி தான் முக்கியம் அத்வைத திருஷ்டி தான் பிரதானம் துவைத்த திருஷ்டி வேண்டாம் துவைத திருஷ்டி சம்சாரஹேத்து விக்ஷேபேத்து சஞ்சலஹேத்து அத்வைத திருஷ்டி சாந்தி ஹேத்து பரமசாந்திஹேத்து ஆகையினால அத்வைதிருஷ்டியே பொண்ணுங்கோன்னு அர்த்தம் இருக்குது அதில் இந்த சதமூர்த்திகளில் இனி அடுத்த நாம அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பதாவது ஸ்லோகம் ஏகோனை லோக்க மாதவோ டிமபம் பரீய் விஜாயே ஸ்வத்தேத விருத்தா அது ஏகாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அத்வைதங்கிறார் பரமார்த்தத்தா உண்மையில் பகவானுக்கு சஜாத்திய சஜாத்தியன்னா ஒரே குரூப்பு விஜாத்தியன்னா டிஃப்ரெண்ட் குரூப்பு ஸ்வகத பேதன்னு அந்த அர்த்தம் உடம்புலேயே இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பகவானுக்கு பார்ட்டும் கிடையாது பகவான் வந்து வேறு குரூப்லேயும் கிடையாது எல்லாமா இருக்கிற போது எல்லா பேதங்கள் அனைத்திலும் அபேதம் வியாபிச்சிருக்குங்களோ படிச்சுன்னு நீ என்ன பேதம் சொல்லு வாழை மரமும் பகவான் தான் தென்னை மரமும் பகவான் தான் அமெரிக்கனும் பகவான் தான் ஆப்ரிக்கனும் பகவான் தான் இந்தியனும் பகவான் தான் ஏஷியனும் பகவான் தான் சைனீஸ்க்கு அவனும் பகவான் தான் எல்லோரும் இப்போ சைத்தன்யம் வியாபிச்சிருக்கு எல்லாம் மாயாமைக்குமே ஒன்று ஒன்று சண்டை போட்டுருக்கு இது வந்து நீ தான் நீ தான் கொரோனாவை அனுப்பிச்ச அப்படின்னு இவன் சொல்ல வேண்டியது அப்புறம் வந்து இவங்கிட்ட கேட்க வேண்டியது நீ எப்படி அவன்கிட்ட அவங்கிட்ட எப்படி நீ மிசைல் வாங்கலாம் நீ மிசைல் வாங்கின அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணு மிசைல் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட்டு நான் போட்டிருக்கேன்னு வச்சு உங்களேன் யாரோ போட்டு வச்சுருக்கான் கவர்மெண்டில் போட்டிருக்கான் அப்போ உடனே நீ வந்து நீ எங்கூட ஒத்து போகணும்னா அவங்ககிட்ட நீ மிசைல் வாங்கக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் என்ன சண்டைன்னா மாயா மகிமா எல்லோரும் என்னென்ன எல்லாம் தொய்யி மயிச்சான்ய திரைகோ விஷ்ணுகும் அமெரிக்காவுக்கு பகவான் வேறு ஆப்பிரிக்காவுக்கு பகவான் வேறே எல்லாம் ஒன்று தானே அது அவங்களுக்கு தெரியாது இல்லை இல்லை எல்லாம் இதெல்லாம் சொல்லி ஏமாத்திறாங்க எங்களே நாங்கள் வேறு அவங்க வேறு தான் என்ன பண்ண முடியும் ம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத விநிர்முக்துவாத் ஏக்கா பரமார்த்தத்த வியாபகாரிகத்த பேதா திருஷ்யத்தை என்ன இல்லாமல் வச்சுன்னு இந்த கையை பாருங்கோ கண்ணை பாருங்கோ சுவாமியோட கண்ணை பார்த்தேடா எப்படி இருக்குது பாருங்கோ அப்படியே இந்த அப்படியே இந்த கண்ணுக்கு கீழே பாருங்க எப்படி இருக்குது இப்படிலாம் சொல்கிறா பார்த்தேனா எல்லாம் வர்ணிக்கிறத கேட்கணும் திரும்ப பார்த்தேடோ நன்னா அனுபவிச்சேடா பார்த்திடலையே அப்படின்னு அப்போ தான் அங்கேருந்து ஒரு கரப்பான் பூச்சி ஓடுறது பரவாயில்ல அதை பார்க்கக்கூடாது கரப்பாம்பூச்சியும் அவர் தானே என்ன கரப்பாம்பூச்சி பகவான் வேஷ்டிலாம் கட்டி வச்சுருக்கான் ரொம்ப நாளாச்சு எடுக்கவே இல்லை அதுக்குள்ளே ஒரு எளிய குடும்பம் நடத்தின்னு இருக்கு பெருமாளோட பஞ்ச என்ன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 ஆஹ ஏக்கேவீதீயம் இது ஸ்ருத்தே ஸ்ருதி சொல்லியிருக்கு அதனால் என்ன பண்ண ஏகஸ்ம நம நைகஸ்ம நம கவாய நம கஸ்ம நம எஸ்மை நம தஸ்மை நம எல்லாம் வரும் இப்படிதான் நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியும் இதை பாருங்கோ ஆ வந்துடுத்து ஆ வந்துடுத்து பாருங்கோ இந்த பாருங்கோ ஏகஸ்ம நம நைகஸ்ம நம சவாய நம காய நம கஸ்மை நம யஸ்மை நம தஸ்மை நம பதமனுத்தமாய நம பதாயானுத்தமாய நம அப்படிலாம் உண்டு ஆஹா இது நாமாவா சொல்கிறது எப்படி இருக்கும்னா கம் நமனால் சொல்ல முடியும் காய நம கஸ்மை நம காய கஹா கவுகே கம் கவுகான் கேன கஸ்மை கஸ்மை தான் சொல்லணும் ஆனால் இங்கே காயன் ஆர்ஷப்பிரோகம் எல்லாம் பார்ப்போம் அது வேறு எதாவது ரூபஞ்சரணும் அடுத்தது அடுத்தது என்னது ஏக்க மாயையாத் நைக்கா இந்திரோ மாயாபி புருப ஈயத்து இது மொதலை ஏகான்னு एकस्मै ஏகஸ்ம நம இப்ப நைக்காக ஏக்கன் அனைக்கன் இறைவனடி வாழ்க தமிழில் பாடணும் மாதிரி மாயையா மாயினால் அவருக்கு என்ன ஆறுதுன்னா நாநா பி தூபா பசவ் பூ பசவ சம்தை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 சமிருத்தி பசுக்கள் எல்லாம் நன்னா விருத்தி ஆகட்டும் இந்த பசுக்கள் விரத்தி ரொம்ப விசேஷம் பசுக்கள் விருத்தியாக ஆக க்ஷேமம் தூரம் பசுக்கள்லாம் விருத்தி ஆகிறதோ அதெல்லாம் க்ஷேமம் விருத்தியாக விருத்தியாக அடிமாட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாம் பார்ப்போம் அது இருந்து அப்படியே இது பண்ணிட்டு போக வேண்டியதான் அங்கேயும் இங்கே இருந்துட்டு அதுதான் கோயில் மாடும்பாங்க விட்டுருவாங்க அது வாட்டுக்கு ஊற சுற்றிகிட்டே இருக்கும் கிடச்சதெல்லாம் வார வசல் அப்படியே ஒரு நாளைக்கு எங்கேயாவது போய் நின்று இருந்து சரீரத்தை விட்டுடும் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் இந்த பாம்பெல்லாம் தன்னுடைய சரீரத்தை விடுறதுன்னா அதுக்கு அழகாக தெரியுமா தனக்கு மரணம் வரப்போகிறதுன்னு என்ன பண்ணுமா அது வந்து மரத்து மேலே எங்கேயாவது போய் எங்கேயோ இடத்துல உட்காந்து நிடுவான் ஒன்றும் சாப்பிடாதான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாதான் நீங்கள் எடுத்து பிடிச்சின்னு வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது என்ன ஒன்றும் பண்ணாது உங்களை பேசாமல் இருக்கும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் பண்ணா பேசாமல் இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா அது திரும்ப போயிடும் அப்போ இப்படி அங்கேயே இருந்தோம் அப்படியே பேசாமல் தியானம் பண்ணிட்டு சரீரத்தை விட்டுரும் பகவான் இதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் குரங்கு அப்படிதான் குரங்கு சாகுறது யாருமே பார்க்க முடியாது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை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 सहा सोम अभिसूयते सव एंत यागतरूप अलोक इप सोम यूयते அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இவர் சோமாக்கியா லதா விசேஷா சோமக்கொடி அனைக்கூட ஒரு தீட்சிதற்காம் இருக்குது இங்கே சோம கொடி நான் வளர்த்தின்னு இருக்கேன் அங்கே கோவிந்தபுரத்தில் அந்த சோமலதா அது வந்து சோமலதா சூயத்தேன்னா கண்டிய தே கண்டியத்தேன்னு சொன்னால் வந்து சூயத்தேங்கிறதுக்கு அபிசூயத்தேங்கிறதுக்கு கண்டியத்தேன்னு எடுத்துக்கிறார் கண்டிய தேன்னு சொன்னால் கட் பண்ணுறோம் எதுக்கு நான் பிழியறது அந்த சோம கொடியை பிழிஞ்சு அந்த ஒரு வெசலில் அந்த அதனுடைய ஜூஸ் அதை விட்டு வைக்கிறது அது வந்து யாகத்தில் அது உபயோகப்படுத்துறது எத்த யாக ரசம் அத்வர சஹா சஹா சவஹா புங் அபிஷவே அஸ்மதி பும்சி சஞ்ஞாயாம் கஹ இது सोमयागात्मक शव इत्याह सोमिती सोमय रूप में अर्थ भगवान सोमयगरूप्र यज्ञों विष्णु यज्ञमे वाबृंदे वेद मंत्रा चल रहा आ सोम यूयते सह अद्वर शव एंत्र सो सोमकोड़ान பிழியப்படுகிறதோ அந்த யாக ரூபமாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் இதில் இருந்தால் சவனம்னு வந்தது சவனம்னால் பூஜான்னு அர்த்தம் பிராத சவனம் சாயம் சவனம் மாத்தந்தினகும் சவனம் சவனம்னால் மார்னிங் ஒர்ஷிப் அதாவது ஒர்ஷிப்னு அர்த்தம் மார்னிங் ஒர்ஷிப்புக்கு பிராத்த்சவனம் ஈவினிங் ஒர்ஷிப்புக்கு இது பூஜைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் எந்த யாகத்தில் சோமக்குடியானது பிழிஞ்சு எடுக்கப்படுகிறதோ அந்த யாகரூபமாக இருக்கிற பகவான் அதனால் சவாயனமஹா சவாயனமஹா அடுத்தது இங்கே வந்து ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு ஏகோ நாய்க சவஹ் கஹா கஹ்கிம் நல்லா இருக்குது கஹாங்கிறது இப்போ இருக்கு நாம இந்த கஹாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் கஷப்தஹா சுகவா சகா தேனஸ்தூயத்து கஹா கம் பிரிஸ் ஸ்ரு கஷப்தா சுகவாச்சகா என்ன அர்த்தமானா கஹானா யாருங்கிறது கிராமரில் படிப்போம் கஹா கவு கே கம் கவுகான்னு அப்படின்னு தான் படிப்போம் இங்கே என்ன சொல்கிறார் கசப்தா அது ஒரு சப்தம் ஓரெழுத்து சொல் கஹாங்கிறது ஒரி ஏராட்சர அக்காரப்படி ஏகாட்சி அர்த்தம் என்னென்ன சுகவாச்சம் தினூயே ஸ்தீக்கிரி ஆஹ் ஹே பகவந்தமான அப்படின்னு சொல்லி தேனங்கிறதுக்கு தேனை சுக வாச்சக்கேன சுக வாக்கேன ஸ்தூயத்தை ஹே பகவானே காயநமஹா அப்படின்னு ஆனந்தமானவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் காயநமஹா கஹாவோட காய அப்படி வந்துருக்கு காயன் காய காய நமஹா அதுக்கு பிரமாணம் காட்டுற கம் பிரம்ம சாந்தோக்கிய உபனிஷத் கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்லாம் வந்திருக்குங்க அதில் கங்கிறதுக்கு சுகங்கிற அர்த்தத்தில் பிரம்மான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஸ்ருதியை ஸ்ருதிப்பிரமாணத்தை ஒரு ஒரு இடத்துலையும் காண்பித்து நான் சும்மா சொல்லலை இது என்னோடய கல்பனை கிடையாது ஸ்ருதியில் இருக்க அதை எடுத்து சொல்கிறேங்கிறார் எல்லாத்துக்கும் அதான் காரணம் அடுத்தது ஆள் தான் அடுத்தது சர்வ புருஷார்த்த பிரம்ியம் பிரம்மனுக்கு என்னா கிம் கிம் பேர் யாரோ ஒரு டாக்டர் இருக்கார் அரவிந்த ஆஸ்பத்திரியில் அவர் பேர் கிம்னு பேர் ஹிந்து தான் அவர் என்னமோ பேர் அப்படி வச்சுருக்காரு கிம்னு பேர் இப்போதான் புரியுறது என்ன கிம்னு வச்சுருக்காரு நினச்சிருந்தேன் இன்றைக்கி தான் புரிஞ்சுது எனக்கு ஆ அன்னைக்கு இந்த ஞாபகத்துக்கு வரல விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் இப்படி இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வர கிம் இன்னொரு கிம் இருக்கான் இல்லையா ஒரு கிம் அவன் ஆ அவன் கிம் ஆ பத்தலாம் அவன் தான் நார்த் அதிபர் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு ஆஃபீஸரோட பேசின்னு இருக்கேன் பேஷின்ட்டு அவர் என்ன பண்ணுறா வாங்கணும்னு கூட்டிகிட்டே போகிறான் கூட்டிகிட்டே போகிறத யாரும் அனுப்பிச்சுருந்தாள் கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் கூட்டிகிட்டே போகிறபோது திடீர்னு அந்த தரை இருக்க அப்படியே திறக்கிறது திறந்த உடனே அவன் விழுந்துட்டான் உள்ள பக்கம் வந்துட்டார் அது மூடி நொடுத்தும் அவ்வளோ நல்லவர் பெரிய ஆஃபீஸர் அவர் அதனால் ரெண்டு பேராவது போட்டால் தான் அவனுக்கு சந்தோஷம் பேர்பட்ட உத்தமோத்தம மூர்த்தி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 அதனால இங்கே என்ன சொல்கிறார் கிங்கிறத கஸ்மை நமஹா அப்படித்தானே படிக்கிறோம் கிம்கு தானே இது இந்த நாம இதான் காயநமஹா கஸ்மை நமஹா காயநம பார்த்துட்டோம் கஸ்மை நமகான்னு பார்க்குறோம் இன்னும் எத்து தத்து இருக்குது அதுக்கு எஸ்மை நமகா தஸ்மை நமஹா வரப்போகிறது இப்போ இங்கே என்ன சொல்கிறார் சர்வ புருஷார்த்த எல்லாருக்கும் பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது என்னது பிரம்மந்தான் பிரம்மன் தான் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதா வாழ்க்கையில் லட்சியம் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன சு ப்யூர் ஆனந்தத்தை புரிஞ்சிக்கிறது தான் வாழ்க்கையோட லட்சியம் அதனால் அதை விசாரம் பண்ணணும் வாட் இஸ் ப்யூர் ஆனந்தா அப்படின்னு என்கொயரி பண்ணணுமா அந்த என்கொயரி பண்ணுற ரூபமாக அவர் இருக்காராம் அதனால் கிம் பிரம்மை பிரம்மைங்கிற பதத்துக்கு கிம் அப்படின்னு போட்டு ஆக பிரம்மனுக்கு பேர் பிரம்மன்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 எப்படி அறிந்து கொள்வது அறிந்து கொள்வதால் கிடைக்கும் அறிந்து கொள்வதால் கிடைக்கல பரப்பிராப்தி என்பதன் பொருள் யாது அப்படின்னோடனே அதுக்கு தான் விளக்கம் சொல்லப்போகிறது சத் கிம் தத் பிரம்மாக்கு பதில் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா கதம் தசிய வேதனம் யோ வேதனிஹிதங்குஹாம் பரமே வியோமன் கா நாம சோஷ்ணுதே சர்வான் காமான் சா பிரம்மணாவி பஷித்தே அப்படி அர்த்தம் சொல்கிறார் அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார்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 கஸ்மை நமகான் இருக்குது நாமாவளி ஆனால் அந்த கஸ்மைக்கு ரூபம் பூர்ண ரூப் முதல் பிராத்திபதிக்கம் என்னென்னா கிம் கிம் நமஹான்னு சொல்ல முடியாது அந்த கிங்கிறத சதுர்த்தி விபக்தியாக மாற்றி அந்த சதுர்த்தி பக்தியில் கஸ்மை நமகான்னு போட்டிருக்கார் ஆனால் கிம் நமஹான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது சாஸ்திரப்படி கோ நமகா கிம் நமஹா சொல்லலாம் ஆகம சாஸ்திரங்கள் அது ஒத்துக்கும் அதனால் அதுக்கு சதுர்த்தி பக்தியில் போட்டு தான் சொல்லணும்னு இல்லை ஆனாலும் சதுர்த்தி பக்தியில் போட்டாச்சு அது போட்டிருக்கு நாமடி அப்படி பழக்கத்தில் இருக்குது அதனால் அகமசாதிலாம் வந்து அம் நம ஆம் நமஹ இம் நமஹா இம் நமஹ ஊம் நம ஊம் நம இதெல்லாம் மந்திரசாஸ்திரம் அப்படி சொல்கிறது தப்பு கிடையாது ஆய நமஹா ஈய நமஹா ஊய ஊயாய நம அப்படிலாம் சொல்ல முடியாது ஆயாய நமஹ ஆயாய நம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 ிோரு பாசிராஸ் சோட்டிணே நமவிந்தமீர் சத்நராஜ